அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டின் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழியிலிருந்து ஏசி மாணுவல் இதனால் சிந்தனை தலைப்பு நமக்குள்ளே நம்மிடம் இல்லாதவற்றை கண்டு நாம் இயங்க வேண்டியதில்லை அழகாக இல்லையே உயரமாக இல்லையே நிறமாக இல்லையே நிறைய படிக்கவில்லையே என்றெல்லாம் நாம் தாழ்வு மனப்பான்மையில் தளர்ந்துவிட வேண்டியதில்லை இந்த குறைகளை கூட நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் நீரில் தானே முளைத்தோம் சோர்ந்து விடாமல் தாமரை வெள்ளத்திற்கேற்ப தன் உயரத்தை அதிகரித்துக் கொள்கிறது பறக்க முடியவில்லை என்று கவலைப்படாமல் நெருப்புக்கோழிகள் வேகமாக ஓடுகின்றன சின்னதாக இருந்தாலும் தன் மனத்தால் வண்டுகளை வசீகரித்து மலர்களில் மல்லிகை தனியிடம் பெறுகிறது நம்மிடமிருக்கும் நிறைகளை நாம் பட்டியலிட வேண்டும் அவையெல்லாம் நம்முடைய பலங்கள் அவற்றில் எத்தனை நிறைகளை நாம் முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறோம் என்று பரிசீலிக்க வேண்டும் ஆம் நம்மிடம் இருப்பவற்றை நாம் திரட்டுவோம் சிந்திப்போம் இல்லாதவற்றிற்கும் நம்மிடமுள்ளவற்றின் ஒட்டுமொத்த திரட்சியால் அவற்றை ஈடுகட்டுவோம் நன்றி